ஒன்று மக்சூமியா கிளை குறைசி கோத்திரத்தின் கிளைகளில் ஒன்றாகும் ஆகவே அவர்கள் ஒன்று கூடி இப்பெண் குறித்து நபி சொல்லாக அணிந்து செல்லும் அவர்களிடம் பரிந்து பேசுபவர் யார் என்று அவர்களுக்குள் பேசிக் கொண்டனர் நபிசல்லு அணைகி வசல்லம் அவர்களுக்கு அவர்கள் நபி சொல்லு அணேகி வசல்லம் அவர்களிடம் பேசினார் உடனே நபி சலாஹம் அணி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் குற்றவியல் சட்டங்களிலே ஒன்றில் நீர் பரிந்துரை செய்கிறாயா என்று கேட்டார்கள் அதன் பின் எழுந்து உரை நிகழ்த்தினார்கள் உங்களுக்கு முன் இருந்தோர் அழிந்து போனதன் காரணம் அவர்களில் வசதியானவர் திருடினால் அவரை அவர்கள் விட்டு விடுவார்கள் அவர்களில் ஏழை ஒருவர் திருடினால் அவரை தண்டிக்க முயற்சிப்பார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக முகமதின் மகளான ஃபாத்திமா திருடியிருந்தால் கூட அவளின் கையையும் நான் துண்டிப்பேன் என தன் உரையில் நபிசல்லுல்ல அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எட்டு எட்டு முஸ்லிம் ஒன்று ஆறு எட்டு எட்டு